வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா உங்களை யாராவது அவமரியாதை செய்தால் அதை மாத்திரை போல விழுங்கிவிடுங்கள் காரணம் அதை மென்று கொண்டிருந்தால் கசப்பு உங்களுக்குத்தானே ஆம் உங்களை யாராவது அவமரியாதை செய்தால் அதை மாத்திரை போல விழுங்கிவிடுங்கள் காரணம் அதை மென்று கொண்டிருந்தால் கசப்பு உங்களுக்குத்தானே என்கிறார் தமிழினியன் நன்றி வணக்கம்